ओम कृष्णाय दुहे अश्रद्ध ிாத்தய தோத்திரவேற்றைக்காணமுதா கிருஷ்ணா நம அஷ்நுருஷா भगवान श्री कृष्णर ராஜவித்யா ராஜகுக்ய யோகம் என்கிற தலைப்பிலே மீண்டும் இந்த ஆத்ம வித்தியை பிரம்ம வித்தியை உபதேசிக்க தொடங்கியிருக்கிறார் இந்த வித்தியை நான் உனக்கு நன்றாக உபதேசிக்கப் போகிறேன் இது மோட்சத்தை தரக்கூடிய ஞானம் வித்தியை என்றெல்லாம் சொல்லி அதனுடைய சிறப்பு மகிமை எல்லாம் சொன்னார் இந்த ஸ்லோகத்தில் எதிர்மறையில் சொல்கிறார் அதாவது என்னுடைய வார்த்தையில சத்தியத்துவ புத்தி நான் சொல்றதெல்லாம் உண்மைதான் அப்படிங்கிறத ஏற்றுக்கொள்ளாதவர்கள் சுருக்கமாக சொன்னால் என்னுடைய உபதேசத்தில் நம்பிக்கை இல்லாதவர்கள் என்ன நிலைக்கு ஆளாகிறார்கள் அப்படிங்கிற கருத்தை இந்த ஸ்லோகத்தில் உபதேசம் பண்ணியிருக்கார் அதனுடைய நோக்கம் என்னன்னா நான் சொல்றதெல்லாம் நூற்றுக்கு நூறு உண்மை இது உன்னுடைய சிற்றறிவுக்கு புரியாமல் இருக்கலாம் ஆனால் என்னுடைய வார்த்தையை கேட்டால் உன்னுடைய வாழ்க்கை நன்றாக இருக்கும் சமூகமும் நன்றாக இருக்கும் நான் உனக்கு உபதேசம் பண்ணுறது உனக்கு மாத்திரமல்ல நீயும் நல்லா இருக்கணும் உலகமும் நல்லா இருக்கணுங்கிறதுக்காகத்தான் இந்த கருத்துக்களை உபதேசம் பண்ணுறேன் ஆனால் இதில் உனக்கு நம்பிக்கை இல்லாமல் போனால் உன்னுடைய வாழ்க்கையும் சரி சமூகமும் சரி பயனடையாமல் போயிடும் அப்படிங்கிற உயர்ந்த நல்ல எண்ணத்தோடு தான் இதை நான் வற்புறுத்தி உபதேசம் பண்ணுறேன் அப்படிங்கிற அர்த்தம் படும்படி இங்கே உபதேசம் பண்ணுற ஹே பரந்தப்பா எதிர்களை வாட்டுகின்ற அளவுக்கு சக்தி படைத்தவனே அரச நல்லவா அரச பரம்பரையில் இருக்கக்கூடியவன் அர்ஜுனன் ஆகையினால் அவன் யுத்த ஆகவே எதிர்காலியாகிய வீரனை நன்றாக போரிட்டு வெல்லக்கூடிய சக்தி படைத்த அர்ஜுனா அஸ்ய தர்மஸ்ய நான் உபதேசம் பண்ணுகிறேனே இந்த அஸ்ய தர்மஸ்னா இந்த ஞானத்தினுடைய ஞான விஷயத்தில் அப்படின்னு அர்த்தம் இப்போ நான் சொல்லிக் கொடுக்குறேனே இந்த ராஜவித்யை இந்த விஷயத்தில் அஸ்ரத்ததானாக புருஷாக நம்பிக்கை இல்லாதவர்கள் ஸ்ரத்ததானாகனா நம்பிக்கை உடையவர்கள் அதில் ஒரு ஆ போட்டிருக்கு அஸ்ரத்த தானாக நம்பிக்கை இல்லாத புருஷாக ஜனங்கள் மாம் அப்பிராப்பிய என்னை அடையாமல் என்னைன்னு இறைவனை சொல்றதுக்கு என்ன அர்த்தம்னா இறைவன் வந்து அமைதி ஆனந்தத்தின் திருவுருவம் நம்ம எப்போவுமே அந்த கோணத்தில் சிந்திக்க கற்றுக்கணும் அதனால் இறைவனா ஏதோ ஒரு கற்பனையில் இருந்தால் தான் அது உண்மையெல்லாம் விளங்குறதில்லை சாஸ்திரங்களை நன்றாக ஊன்றி கவனிச்சா இந்த உண்மை புரியும் இறைவனை அடைவது அமைதியை அடைவது ஆனந்தத்தை உணர்வது என்பது வேறு அல்ல இறைவனை அடைவது என்பது அமைதியையும் ஆனந்தத்தையும் உணர்வதையே இந்த பிறப்பிலேயே இங்கேயே சிறந்த வாழ்க்கையின் மூலம் தெளிந்த அறிவின் மூலம் அதை உணர்வதைத்தான் இங்கே இறைவனை அடைதல் என்ற சொல்லானது குறிப்பிடுகிறது ஆக அப்பிராபியமாம் நிவர்த்தந்தே நிவர்த்தன்தேன்னு நிலையாக இருக்கிறார்கள் எதுல என்ன மிருத்யு சம்சார வர்தனி மிருத்யூன்னா மரணம் சம்சாரம்னு சொன்னா மறுபடியும் மறுபடியும் பிறக்கிறது வர்த்தமானா பாதை பிறந்து இறந்து உழலுகின்ற உடல் எடுக்கின்ற வாழ்க்கையிலேயே அவர்கள் நிலைத்து நிற்கின்றார்கள் அதாவது இந்த பிறவி பெருஞ்சுழலிலிருந்து அவர்கள் விடுபடுவதில்லை ஒரு நாளும் நிலையான ஒரு அமைதி ஆனந்தத்தை அவர்களால் உணர முடிவதில்லை வாழ்நாளில் நமக்கு ஒவ்வொரு நாளும் வாழ்க்கையை புரிந்து ரொம்ப முக்கியம் இன்பங்களும் துன்பங்களும் எல்லாருக்கும் வந்து தான் போகும் அந்த இன்பத் துன்பங்களை நாம் அறிவு பூர்வமாக நோக்கினா அந்த இன்பமோ துன்பமோ நம்மை தாக்க முடியாது அதைத்தான் சாஸ்திரங்கள் நமக்கு உபதேசம் பண்ணுகிறது இந்த கருத்துக்களில் யாருக்கு நம்பிக்கை இல்லையோ அவர்கள் உண்மையான அமைதி ஆனந்தத்தை உணராமல் எப்பொழுதும் அமைதியின்மையிலும் துன்பத்திலும் நிலைத்து நிற்கிறார்கள் என்பது இந்த ஸ்லோகத்தினுடைய பொருள் அஸ்ரத்ததானா புருஷாக